வணக்கம் மே முப்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக் கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி என்பவர் ஆவார் இரண்டு கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி என்ற படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது மூன்று மனித உடலில் இரண்டாவது இதயம் என அழைக்கப்படக்கூடிய உறுப்பு கெண்டை தசை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எஃப்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன 2. இந்திய வயலாஜி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது 3. மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தின் தூரம் எவ்வளவு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்